திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் திருச்சிற்றம்பலம் முத்தினை மணியை பொன்னை முழுமுதற் பவளமைக்கும் கொத்தினை வைரமாலை குழுந்தினை அமர சூடும் வித்தினை வேத வேள்வி கேள்வியை விளங்க நின்ற அத்தனை நினைந்த அழகிதா நினைந்தவரே முன்பனை உலகுக்கெல்லாம் மூர்த்தியை முனிகளேத்தும் இன்பனை இலங்கு ஜோதி இறைவனை அறிவையஞ்ச வன்பனை தடக்கை வேள்வி கழிற்ணையுரித்த எங்கள் அன்பனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவரேம் கரும்பினும் இனி யான் தன்னை காய்கதிர் ஜோதி யானை இறங்கடல்லமுதம் தன்னை இற பொடு பிறப்பிலானை பெரு பொருட்கிழவியானை அரும்பொனை நினைந்த அழகிதான் நினைந்தவரே செருத்தனை அறுத்தி செய்து செஞ்சரஞ்செலுத்தியூர்மேல் கருத்தனை கனகமேனி கடபுளை கடவுளை கருதுவானோர்க்க ஒருத்தனை ஒருத்தி பாகம் பொருத்தியும் மறுத்தி தீரா நிறுத்தனை நினைந்த நெஞ்சோ நேர்பட நினைந்தவரே கூற்றினை உதைத்தபாத குழகனை மழலை வெள்ளேர் ஏற்றனை மயோரேத்த இருஞ்சொடை கற்றை தன்மேல் ஆற்றனை அடியரேத்தும் அமுதனை அமுதயோக நீற்றனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே கருப்பனை தடக்கை வேழ கழிற்றினை உரித்த கண்டன் விருப்பனை விளங்கு ஜோதி வியன் கையிலாயமென்னும் பொறுப்பனை பொறுப்பன் மங்கை பங்கனை அங்கையேற்ற நெருப்பனை நினைந்த நெஞ்சம் ஏற்பட நினைந்தவாரே நீதியால் நினைப்புளானை நினைப்பவர் மனத்துழானை சாதியைச் சங்க வெண்ணீர் தண்தளை வெண்ணில்வானோ சோதியை துளக்கமில்லாம் விளக்கினை அழக்கலாக ஆதியை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாரே பழகனை உலகுக்கெல்லாம் பருப்பனை பொறுப்போடுக்கும் மழகளி யானையின் தோல் மலைமமகள் நடுங்க போர்த்த குழகனை குழவி திங்கள் குளிர்ச்சடை மறுபைத்த அழகனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாரே விண்ணடை மின்னொப்பானை மெய்பெரும் பொருளப்பானை கண்ணடை மணியோப்பானை கடுவிறுச்சுடரோப்பானை எண்ணிடை எண்ணலாக இருவரை வெறுவ நீண்ட அண்ணலை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாரே உறவனை திரண்ட தின்தோல் அரக்கனை ன்றி மூன்றூர் நிரபனை நிமிர்ந்த சோதி நீன்முடியமர்தங்கள் குரபனை குளிர்வெண் திங்கள் சடையிடை புதியும்மைவாய் அரபனை நினைந்த நெஞ்சம் அழகிதா நினைந்தவாறு திருச்சிற்றம்பலம்